ம் பிரபித்தய தோற்றவேத்தை கணையமுதிரா கிருஷ்ணாயீத்தமே நமூத்தனுனி மாயவான் அர்ஜுன ஸ்வதர்மத்தை பண்ணித்தான் ஆகணும் அப்படிங்கிறத இங்கே நன்றாக மனசில் பதியும்படி உபதேசம் பண்ணுகிறார் இந்த கடமையை நீ கட்டாயம் செய்யத்தான் வேண்டும் அப்படி நீ செய்வதற்கு மறுப்பாயே ஆனால் உன்னுடைய பிரகிருதி இயல்பு உன்னை விடாது அப்படிங்கிற கருத்தை இதற்கு முன்பு இரண்டு ஸ்லோகங்களில் உபதேசம் பண்ணினார் இப்போ இங்கே சொல்லுகிறார் ஹே அர்ஜுன இந்த இடத்துல அர்ஜுனாங்கிற சொல்லுக்கு ஆதிசங்கரர் ஸ்வச்ச ஸ்வபாவ என்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்துருக்கிறார் எங்கேயுமே பகவத்கீதையில் அர்ஜுனாங்கிற சப்தத்துக்கு ஆதிசங்கர் அர்த்தம் சொல்லலை இந்த இடத்துல சொல்கிறார் அதாவது நல்ல இயல்பு உடையவனே தூய்மையான ஸ்வாவம் உடையவனே கபடம் இல்லாதவனே அப்படின்னு நேர்மையானவனே அப்படின்லாம் அர்த்தம் இந்த அர்ஜுன விரக்ஷம்னு ஒன்று இருக்குது மருத அந்த மருதமரம் நேராக போகும் அதுதான் ரிஜுஸ்வபாவம்னு சொல்கிறோமே ரிஜுன்னா நேர்மைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறோம் சில பேர் சொல்லுவார் நீ சொன்னதை ரிஜுப்படுத்து அப்படின்னா மெய்ப்படுத்துன்னு அர்த்தம் ஆக அர்ஜுனாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் பார்த்தோம் ஹே அர்ஜுனா சர்வபூதானாம் ஹிரத்தேஷே எல்லோருடைய சரீரத்திலும் மனசிலும் எல்லோருடைய சரீரத்திலும் இருக்கிற மனசில் ஈஸ்வரகா திஷ்டதி இறைவன் இருக்கிறான் அந்தரியாமியாக இறைவன் இருந்து கொண்டு நாம் நம்முடைய வாசனைகள் கேட்ப செயல்படுவதற்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறான் இங்கே கடவுளே செய்கிறார்னு அர்த்தம் இல்லை கடவுள் இல்லாமல் நாம் எந்த செயலையும் புரிய முடியாது நாம் செயல்களை எல்லாம் நிறைய பண்ணி பண்ணி பழகிருக்கோம் ஒரு செயல் புரிந்து கொண்டே இருக்கிறவன் செயலற்ற தன்மைக்கு திடீரென்று மாறிவிட முடியாது ஆக கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த செயலற்ற தன்மைக்கு மாற முடியும் ஆக இது பொதுவான ஒரு விதியை அடிப்படையாக கொண்டு இறைவன் உள்ளே இருந்து கொண்டு அனைத்து உயிர்களிலும் வியாபித்து உள்ளங்களிலும் வியாபித்து செயல் புரிந்து இருக்கிறான் திஷ்டத்தின்னா இருக்கிறார்னு அர்த்தம் சர்வபூதானி பிராமயன்னு திஷ்டதி எல்லாருடைய ஹிருதயத்தில் ஹிர்தேஷே ஹிருதய தேசத்தில் மலர்மிசை ஏகி நான்கிறதுக்கும் இதை சொல்றது உண்டு இந்த ஸ்லோகத்தை மேற்கோளாக காட்டுறதுண்டு ஹே அர்ஜுனா சர்வபூதானாம் ஹிருத்தேஷே ஈஸ்வரா சர்வபூதானி பிராமயன் அனைத்து சரீரங்களையும் மனசையும் அவர்களை எல்லாம் இயக்கிக்கொண்டு பிராமயன்னுன்னா அந்தந்த செயல்களில் அவரவர்களை ஈடுபடுத்தி கொண்டு இருக்கிறார் எப்படின்னு உதாரணம் சொல்கிறார் எந்திராரூடாணி மாயையா மாயையா யந்த்ரா ரூடானி அதாவது ஒரு பெரிய உருவம் இருக்குது இப்போ நம்ம அடிக்கடி பார்க்குறோம் கடைகள் வாசல் எல்லாம் பார்க்குறோம் பெரிய பெரிய பொம்மைகள்லாம் நிற்கிறது அதுக்குள்ளே ஒருத்தன் இருந்து கொண்டு அந்த பொம்மையை இயக்குகிறான் அது மாதிரி அதாவது ஒரு பெரிய உருவம் இருக்கும் அதுக்குள்ளே அது எந்திரம் இருக்கும் உள்ளுக்குள்ளே அங்கேருந்து ஒருத்தன் இயக்கிற மாதிரி இது எக்ஸாம்பிள் திருஷ்டாந்தம் அது மாதிரி அது நமக்கு தெரிகிறது அது பிரத்யமாக தெரிகிறது நாம் இங்கே அனுமானம் பண்ணி புரிஞ்சுக்கணும் துரியோதனே சொல்கிறான் இல்லையா தேவேன ஹிருதிஸ்தித்தேன்னு யதா ததா கரோமிங்கிறான் எனக்கு தர்மம்னா என்னென்னு தெரியும் அதர்மம்னா என்னன்னு தெரியும் தர்மத்தில் ஈடுபட முடியல அதர்மத்தை விட முடியல யாரோ ஒருத்தன் என் இருந்து கொண்டு என்ன நடத்துகிறான்னு சொல்கிறான் துரியோதனம் ஆனால் இதை ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நமக்கும் ஃப்ரீவில் கொடுத்துருக்கார் கடவுள் அந்த ஃப்ரீவில்லை நாம் சரியாக யூஸ் பண்ணினா அதை சரியாக நடத்துகிறதுக்கு அவர் அனுகிரகம் பண்ணுவார் நாம் தவறாக பயன்படுத்தினோம்னா அதுக்கும் அது தான் காரணம் எப்படி வெளிச்சத்தில் நாம் செயல்படுறோமோ வெளிச்சம் இல்லாமல் செயல்பட முடியாது அதே சமயம் வெளிச்சம் நம்முடைய நற்செயல் தீய செயலுக்கு காரணமாகாது அது மாதிரி ஈஸ்வரன் ஹயத்துக்குள்ளே இருக்கார் அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நாம் ஒரு துரும்பக்கூட அவனன்றி ஓரனவும் அசையாது தேனை வினா திருணமப்பை நச்சலத்தி அப்படிங்கிற மாதிரி பிராமையன் திஷ்டதி ஆகையினால யந்திராரூடானி மாய மாயையோட மாயன்னா உள்ளுக்குள்ளே மாயா ஜாலம் பண்ணுறவன் இன்னொரு அர்த்தம் போட்டுக்கலாம் மாயையா பிராமையன்னு தன்னுடைய மாயா சக்தியினால நம்மளை எல்லாம் செயல்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் யந்திராரூடானிவ அந்த யந்திராரூடா நீவ அப்படிங்கிறது போகிறோம் யந்திரத்துக்குள்ள இருந்து கொண்டு ஒருவன் எப்படி யந்திரத்தை இயக்குகிறானோ அப்படி இறைவன் தன்னுடைய மாயா சக்தியினால் உயிர்களின் உள்ளத்திலே அவரவர்களுடைய செயல்களை தூண்டி செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு ஆனால் ஜாக்கிரதையாக புரிஞ்சுக்கணும் நமக்கும் அந்த முயற்சி பண்ணுற சக்தி இருக்கு அதுக்கு இறைவனுடைய அருளால தான் செயல் புரிகிறோம் இந்த ஸ்லோகத்தோட சாரம் என்னன்னா இறைவனுடைய அருள் இல்லாமல் நம்முடைய முயற்சியை கொண்டு நாம் செயல் என்பது கருத்து சர்வபூதானாம் சர்வபூதானி மாயயா எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரிவோம்